நற்றைய நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் நிலைமையிலும் நம்ம இன்றைக்கி செய்யப்போகுது ப்ரான் பகுடா செய்ய தேவையான பொருட்கள் ப்ரான் ஒரு கப் கடலை மாவு முக்கால் கப் அரிசி மாவு கால் கப் உப்பு ருசி மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தயிர் கால் கப் எண்ணெய் நாலு ஸ்பூன் கருவேப்பிலசளவு வெங்காயம் ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் தக்காளி ஒன்று செய்முறை முதல்ல வெங்காயம் பொடியை கட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிவிடுவோம் தக்காளி பொடியை கட் பண்ணி ப்ரானை வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருவோம் அந்த ப்ரானை வந்து பொடியை கட் பண்ணியும் வச்சுருவோம் கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் நேரம் ஊறட்டோம் ஊறுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் மூணு ஸ்பூன் விட்டு எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போட்டுருவோம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கிட்டு கருவேப்பிள்ளை விடுவோம் கருவேப்பிலையும் வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிடுவோம் தக்காளி வதக்கினதும் இந்த மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரானை எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு ருசிக்கத்த மாதிரி கலந்து நல்லா வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஒரு பவுலில் கடல மாவு அரிசி மாவு உப்பு மிளகாய்த்தூள் தயிர் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் கலந்து பகோடா மாவு பதத்துக்கு நம்ம அதை பசி வச்சுருவோம் இந்த வெங்காயம் இதெல்லாம் வேக வச்சுருக்கோம் அது ஆறினதும் அதை எடுத்து இந்த கடலை மாவில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் பற்ற வாணல் வச்சு வாணல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த மாவை எடுத்து கிள்ளி கிள்ளி போட்டு பகோடை மாவு போட்டு கி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பாப்பானு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ப்ரான் பகோடா தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்